வே நமாவது लक्षणा யம் தன்மேதே கௌடபாதாச்சாரியர் ஜெகன்மித்யாத்வத்தை பல கோணங்களிலே நிரூபணம் செய்து கொண்டே வருகிறார் சைத்தன்யம் சித்தம் சித்ததி மூணு சொன்னார் சித்ததிக்கு வேறாக சித்தம் இல்லை சைத்தன்ய திருஷ்யம் அந்த சித்தமும் சைத்தன்யத்துக்கு வேறாக இல்லை இது ஒரு கோணம் அதாவது அது எப்படின்னா ஸ்வப்ன சித்ததி அப்படி பிரிச்சு விட்டார் ஸ்வப்ன ஸ்வப்ன அதே மாதிரி ஜாக்ரத் திருஷ்டா ஜாக்ர சித்தம் ஜாக்ரத் திருஷ்யம் ஜாக்ரத் சித்த திருஷ்யம் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் எப்படி பதார்த்தங்கள் வேறாக இல்லையோ அது மாத்திரம் அல்ல ஸ்வப்ன சித்தமும் திருஷ்யம் திருஷ்யமா இருக்கலாம் ஆனா திருஷ்டியம் அதே மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும்னு இங்கேயும் ஜாகிரத் அவஸ்தையிலும் இந்த சித்த திருஷ்யங்கள் எல்லாம் சித்த வத்திரிகமாக இல்லை சித்தமும் ஜ திருஷ்டாவுக்கு திருஷ்யமாகத்தான் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வேற கிடையாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு கோணத்தில் இந்த ஸ்லோகியை சொல்லி இருக்கார் இந்த சித்தமும் கிடையாது இந்தியாத்வ நிரூபணத்துக்காக திருஷ்டாந்தமாக சொன்னார் ஜஞ்சத்திலேயே புரிய வைக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு உபயம் லட்சணா ரெண்டுக்குமே லட்சணமே இல்லை பிரமாணமே இல்லை அதுதான் இதை நிரூபிக்க வேண்டி இதுதான் அதை நிரூபிக்க வேண்டி இருக்கு ஒன்றை நிரூபணம் செய்வதற்கு ஒன்று தேவைப்படுகிறது இதுல இன்னொரு விஷயம் புரியறது அது ஒன்னொன்னு தன்னை தானே தனியா நிரூபிக்க முடியாது ஆகியனால தனியான பிரமாணம் தனியான நிரூபணம் அதுக்கு இல்லை ஆனா சுத்த சைதன்யம் எப்படி இருக்கு தன்னுடைய இருப்புக்கு தானே நிரூபணமாயிருக்கு இருப்பு இதையும் விளக்கிறதுக்கு வேற இல்லாததுனால அப்ப அது உண்மையானு கேட்டா என்ன சொல்றது நீங்க ஏன் வச்சுங்கோ நாலு அஞ்சு ஆறு பார்த்தோம் இந்த வைத்திய பிரகரணத்துல ஒரு ஸ்லோகம் ஒரு காரிகை அபூர்வம் ஸ்தானி தர்மோகி அப்படின்னு ஒரு காரிகை ஆ எட்டாவது காரிகை அபூர்வம் ஸ்தானி தர்மோகி யசா ஸ்வர்கிவாசினாம் தான காரிக்க எடுத்து கண்ணு இருக்கிறதுனால நிறங்கள்லாம் தெரியறதா நிறங்கள் இருக்கிறதுனால கண்ணு இருக்கா கண்ணு இருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணி ஆகணும் கண்ணு இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன நிறங்கள் தெரியதான் கண்ணு இருக்கு என்ன விசேஷம் நமக்கு வந்து வேற விதமா தெரியா வேற விதமா தெரியறதுங்கிறான் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா இந்த உலகம் தெரிகிறது என்ன உண்மை இல்லைங்குறதா அதனுடைய சுவாவம் இதுக்கு சத்தா வாஸ்தவமான சத்தியம் இல்லை ஆளாளுக்கும் ஒரு ஒரு விதமாக இந்த உலகம் தெரிகிறதுனா எது கரெக்டு தான் கேள்வி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இந்த உலகம் தெரிகிறதுன்னு சொன்னா சின்ன இளைஞன் வந்து இந்த உலகத்தை ஒரு விதமா பார்க்கறான் நடு வயதுல இருக்கிறவன் ஒரு விதமா பார்க்கறான் உலகத்தை அவனுடைய அனுபவத்தை வச்சு வயசானவன் அவன் ஒரு விதமா பார்க்கறான் எது உண்மை நேற்றைக்கு பார்த்த மாதிரி உலகம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி உலகம் நாளைக்கு இருக்க போறது இல்லை ராத்திரியே இருக்குமா தெரியாது அப்படி இருக்கிற போது இந்த உலகத்தை எப்படி உண்மைன்னு ஒத்துக்கிறது நம்ம இதை உண்மையு ஒத்துக்கிண்டு இதுல இருக்கிற சுகத்தை உண்மைன்னு நினைச்சு அந்த சுகத்துக்கு சுகத்தை அடையறத்துக்கு முயற்சியை பண்ணி அப்படி அந்த சுகத்தை அடையிற போது அது சுகமாவே தெரியாது அது மாத்திரம் இல்ல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுகத்தை அடைஞ்சோம்னு இப்ப தான் தோன்றது அனாவசியமா தேவையில்லாம இதை அடைஞ்சிட்டோம்னா அப்புறம் என்னன்னா இதை விட்டா போறும்னா சரி விட்டா சுகம் வருமானா விட்டாலும் சுகம் வர்றதில்ல முடிச்சாலும் சுகம் வர்றதில்ல என்னன்னா அதை புரிஞ்சுக்கிடோ புரிஞ்சுக்கோ அதுல சுகமும் உண்மையல்ல துக்கமும் திரும்பிபாதான் கௌடபாதாச்சாரியம் லட்சணா சூன்யம் உபயம் பிரமாணம் அது உண்மையிலேயே இருக்கு என்பதற்கு நிரூபணமே இல்லை தன்மத்தே நெய்வ கிரியொன்றும் அதனுடைய இருப்பால் தான் மற்றொன்று உணரப்படுகிறது தனியாக அதைகள் இருக்கின்றன என்று சொல்ல முடியாது ஆகவே இந்த லட்சணாசூன்யம் தன்மத்தே நெய்வ கிரகியத்தை அர்த்தம் மதம்னா இந்த ஞானம் அர்த்தம் கண்ணினுடைய அறிவால் தான் நிறத்தை பற்றிய அறிவு ஏற்படுகிறது நிறத்தை பற்றிய அறிவால் தான் கண்ணின் இருப்பை பற்றிய அறிவு உண்டாகிறது ஆகவே தன்மத்தினை அந்தந்த அறிவால் தான் அந்தந்தனுடைய இருப்பானது ஒன்றின் அறிவால் மற்றொன்றின் இருப்பு உணரப்படுகிறது ஒன்றின் அறிவால் மற்றொன்றின் அறி உண அறிவு உணரப்படுகிறது இருப்பு உணரப்படுகிறது ஒன்றின் அறிவால் மற்றொன்றின் இருப்பு உணரப்படுகிறது இதன் அறிவால் அதன் இருப்பு உணரப்படுகிறது அதன் அறிவால் இதன் இருப்பு உணரப்படுகிறது ஆகவே இதனுடைய இருப்புக்கு அதனை பற்றி அறிவை அறிவு தேவை அதனுடைய அதனுடைய இருப்புக்கு இதனை பற்றிய அறிவு தேவை இரண்டையும் சார்ந்திருக்கிறது ஆகவே ரெண்டு வஸ்து இருக்குன்னு சொல்ல முடியாது ஸ்ருதி இதை பற்றி பேசுறதும் இல்லை ஸ்ருதி வந்து இந்த துவைதத்தை உபதேசம் பண்ணவும் இல்லை அத்வை திருஷ்யம் நீங்க இதை இந்திரியங்களுக்கும் பொருந்தும் இந்திரியங்களுடைய இருப்புக்கு விஷயமா தொன்னைக்கு நெய் ஆதாரமா நெய்க்கு தொன்னை ஆதார கவுத்தி பார்த்தான் சொல்லு ஆதாரது வெறுமன பார்டிக்கல் அணுக்களுடைய மோதல் தான் இப்படி தெரிகிறது உண்மையில் அங்க இல்லை நேரம் போனா என்ன ஆகும் அப்படிதான் கிடைக்கும் அப்படிதான் கிடைக்கும் நேரம் போய் நான் சேவத்துக்கு நேரம் வழியா போனா தான் போக முடியும் இங்க நேரம் இதான் ஒண்ணும் இல்லைன்னுட்டாங்களே எல்லாம் வெறும் மோசன் தான் அப்படி பார்த்தா இந்த சரீரம் அப்படித்தான் இருக்கு நம்ம பார்த்தா நம்முடைய சரீரம் இருக்கு ஒரே அணுக்களுடைய ஒரேடியா ஏகப்பட்டதும் போயிட்டே நமக்கு தெரியல அதி சூட்சது குழந்தையா இருந்து தலைமுடி நடிச்சுட்டே வருது பல்லு போயிட்டே தானே இருக்கு தெரியல மாறுறதே தெரியல நம்ம மாறுறது தெரியாம இருக்கிறது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ஆனா மா நமக்கு ஒரு ஆசை என்ன இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதேங்கிறார் நீ வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியானா உன் மனசுல பிளக்சுவேஷன் இருக்கும் உன் மனசுல எப்ப பார்த்தாலும் சஞ்சலம் இருக்கும் இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியா இல்லை இல்லை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல கொஞ்சம் தான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் கொஞ்ச நேரம் சொல்லப்படுறேன் கொஞ்சம் முக்கியத்துவம் ஆகுது அதிக முக்கியத்துவமாகும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொஞ்சம் சஞ்சலம் அதிக முக்கியத்துவம் அதிக சஞ்சலம் ஆயினால முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாத்தான் சஞ்சலம் இல்லை சஞ்சலம் இல்லைன்னா மனசே இருக்க மனசுக்கே சத்தியத்துவம் போயிடும் மனசு ஒரு பொய்யானதுன்றது திருடமாக ஆக இது ஒரு குட் பிரெயின் வாஷ் நல்ல பாசிட்டிவ் பிரெயின் வாஷ் சொசைக்கும் நல்லது நமக்கும் நல்லது இந்த பிரெயின் வாஷ் கண்டிப்பா நிவர்த்தி ஏற்படுறது அபிவிருத்தி அர்த்தம் வாஷ்யே மூளை செலவின் வாஷ்க்கு தமிழ் சொல்லு தமிழ் மொழி பெயர் மூளைச்சலவை ஆனா இது வந்து சாஸ்திரத்துடைய சம்ஸ்காரம் ஏற்பட ஏற்பட தர்ம சம்ஸ்காரம் இந்த விசார ஜன்ய ஜான்காரம் டாம படிக்க படிக்க படிக்க படிக்க என்ன ஆகும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இதுதானே பண்ணிட்டு இருக்கோம் ஆக உபயம் லட்சணாசூன்யம் உபயம் உச்சதே சங்கராச்சாரியர் இருப்பதாக சொல்லுவதில்லை இல்லாதது இருப்பது போல் தோன்றுகிறது பிரபார்தான் சொல்லுவார் அதாவது நீ ரியலி அன்பான்னு சொல்லணும்னா சொல்லு இல்ல அன்ரியலி பான்னு வேணாலும் சொல்லிக்கோ எப்படி வேணாலும் போட்டுக்கோ என்ன உண்மையாக தோன்றவில்லை உண்மையில தோன்றவே இல்லை பொய்யாக தோன்றுகிறது பொய்யாக தோன்றுகிறது சொன்னாலும் அப்புறம் வந்து தோன்றவே இல்லைன்னு சொன்னாலும் என்னது நீ உனக்கு வார்த்தையை மாத்தி போட்டுக்கணும்னா போட்டு எப்படி சொன்னாலும் புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு காரணம் சொன்னார் அதாவது பிரமாணியம் அதை ப்ரூவ் பண்ண முடியாது நிரூபிக்க முடியாது சித்தத்தினுடைய இருப்பை சித்தமே நிரூபிக்காது உலக பொருள்களுடைய இருப்பை உலகமே நிரூபிக்க முடியாது விஷயங்களினுடைய இருப்பை விஷயமே நிரூபிக்க முடியாது இப்படியே போட்டுக்கலாம் இந்திரியங்களின் இருப்பை நிரூபிக்க விஷயங்கள் தேவை விஷயங்களின் இருப்பை நிரூபிக்க இந்திரியங்கள் தேவை விஷயங்களின் இந்திரியங்களின் இருப்பை நிரூபிக்க மனதின் மனது தேவை மனதின் இருப்பை நிரூபிக்க ியங்கள் விஷயங்கள் தேவை இருக்கிறது நான் நான் பார்க்கிறேனா நாம் பார்க்கறது ரெண்டையும் பிரிக்கவும் முடியாது விளக்க முடியுமா அனிர்வச்சனியம் லட்சணா சூன்யம் டு அனிர்வச்சனியம் நிர்வச்சனம் பண்ண முடியாது கயிற்றுல ஏன் பாம்பு தோன்றுகிறது நிர்வச்சனம் பண்ண முடியுமோ பண்ண முடியாது நீங்க நிர்வச்சனம் பண்ணினா அதிசயம் தான் பண்ணவே முடியாது கயிற்றுல இருக்கிற பாம்பு கயிற்றுக்கு வேறையா கயிற்ற்ர சேர்ந்ததா இல்ல ரெண்டும் கலந்ததா என்ன சொது ஒன்னும் சொல்ல முடியாதுன்னுதான் சொல்ல முடியும் அதை தவிர வேறு வழியே இல்லை எனவே என்ன சொல்றதுன்னா பிரம்மன் ஜகத்து பிரபஞ்சம் அனிர்வச்சனீயம் மித்யா இது மித்யான் அனிர்வச்சனீயம் மித்யா பிரம்மனும் அனிர்வச்சனீயம் சத்தியம் வச்சுக்கணும் பிரம்மன் அனிர்வச்சனையும் சொல்றபோது என்ன நேரடியாக சொல்லாம லட்சணையா சொல்லி புரிய வைக்கணும் எதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் நீக்கிறதன் மூலம் பிரம்மத்தை விளக்கி சொல்றோம் இதுதான் கருத்து அதனால திரும்பவும் விஷயத்துக்கு வராரு இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய சாரம் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லி உபதேசம் பண்றாரு சம்மரி சொல்கிற போது எல்லாத்தினுடைய பிரிவுகளெல்லாம் நான் பிரிச்சு அப்புறம் சொல்றேன் இப்ப மூணு ஸ்லோகத்தையும் மூணு காரியம் சேர்த்து படிச்சுடுவோம் यथा जायते पिछा, पिछा, सर्वे, जीवा, जीवा, जायते जीवा अमी निर्मितको யாமோவீகோவி ஒரே மா இந்தியலி அன்பான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லை கனவுல இருக்கிறதெல்லாம் நமக்கு வேறாக ஏதோ ஒண்ணு அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை மறைக்கும் அதனை விளக்கி அருள்வீரே கைவல் கைவல் என்ன தினம் அனுபவிப்பதும் ஒக்கும் அது தெரியவும் இல்லை மறைக்கும் அதனை பிறகு தெரியற மாதிரி இருக்கு அதை கண்டதும் நான் கண்டதும் நான் இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி பார்க்கும் தமி சர்வே ஜீவாகி நபவந்தி அதுக்கு உதாரணம் சொல்றார் மூணுமய ஜீவஹா மாயாமயா ஜீவஹ நிர்மித்தகா ஜீவஹா ஜீகனா யாரு ஜீவன் உயிர்கள் உலகம் எல்லாம் சேர்த்து இப்ப நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னா நீ எங்க இருந்தும் வரல இது உனக்கு உதயமும் இல்லை உனக்கு அஸ்தமனமும் கிடையாது அதேதான் நீ தோன்றவும் இல்லை மறையவும் இல்லை நீ ஜீவோ பிரம்மைவ நா பரஹா அதுக்குதான் விளக்கம் இதெல்லாம் ஜீவஹா ஜாயத்தை மிரியத்தை இருக்கிற ஜீவன் அங்க புறக்கறான் அங்க செத்து போறான் அதே மாதிரி என்னாச்சுன்னா மாயாமயா ஜீவகா இந்த சொப்னமயாங்கிறது என்னது பிராத்திபாசிக்க சத்தியம் மாயாமயாங்கிறதும் பிராத்திபாசிக் பிராத்திபாசிகத்துக்கு மூணு திருஷ்டாந்த அதுலேயே கால வித்தியாசங்கள் இந்த மாயாமயா ஜீவகா வியாபாரிக உலகத்தில் பார்க்குறோம் ஒரு இந்திரஜாலம் காட்டுறான் நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பிசி சர்க்காரோட இதில் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஆறடியோ எட்டு அடியோ ஒருத்தன் பெரிய ஆளை காட்டுவான் இவ்வாறு வந்திருக்கான்னு அவர் பெரிய டப்பாக பெரிய பெட்டி அந்த பெட்டிக்குள்ளே அவனை உள்ளே தள்ளுவான் இருப்போ உள்ளே கதவை சாத்திருவான் ஒரு பெரிய சுத்தியில் வச்சு அட்டி ஆட்டின்னு அடிப்பான் அதுக்கு பெரிய மியூசிக் எல்லாம் கொடுத்து ஒரு அடி அட்டின்னு அடிப்பான் அடித்த உடனே பார்த்தா கிட்டத்தட்ட அந்த இது இப்படி போய் மூணடியை திறந்தா அவன் மூணடி ஆளாயிடும் வந்து எப்படி எட்டடி ஆள் மூணு அடி ஆனா அதை விட விசேஷன்னு தெரியுமா அவர் ஒய்ஃபையே ரெண்டு மூணு துண்டாக வெட்டுவார் என்ன வெட்ட முடியா வெட்டி அழுவர் கடைசியில் எப்படி இது மாயாமயா ஜீவஹா ந ஜாயத்தே மிரியத்தே அது மாதிரி இந்த மாயாமய ஜீவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை கனவுல இல்ல தோ பிறக்கிறப்பது போலவும் இறப்பது போலவும் காட்சி உண்மையில் பிறக்கவும் இல்லை நமக்கு தான் கீதை ஞாபகம் இருக்கேன் நஜாயத்தே கீதையிலையும் சொல்லியிருக்கு கட்டோபனிஷத்துலேயும் சொல்லியிருக்கு விபஷ்டித்து குதஷ்டித்து ரெண்டுதான் வித்தியாசம் ஆகையினால நஜாயத்தே மிரியத்தேவா விபஷ்டித்து கட்டோபனிஷத் நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் இது வந்து கீதை பிறக்கிறதும் இல்லை இறக்குறதும் இல்லை இறக்குற மாதிரியும் பிறக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் பவந்தி ந பவந்தி இருப்பது போல தோன்றுகிறது அப்படிங்கிறது ஒண்ணு உண்மையில் தோன்றவே இல்லை ஏன்னா நம்ம மனசுல தோன்றியிருக்கே தோன்றியிருக்கே தோன்றிருக்கேங்கிற இந்த சம்ஸ்காரம் ரொம்ப பலமா இருக்கிறதுனால அது தோன்றி இருக்கிற மாதிரி இருக்கே தோன்றிருக்கிற மாதிரி இருக்கு தோன்றிருக்கிற மாதிரி இருக்கு தோன்றல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நேரடியா சொன்னா கோம் இல்லையா இந்த கல்கத்தாவை வந்து நம்ம பழைய ஒரு மினிஸ்டர் சொல்லிட்டார் சிட்டின்னு விட்டார் உடனே அவனுக்கு கோபம் வந்ததே பார்க்கலாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ராஜீவ்காந்தி சொன்னார் டெட் சிட்டின்னு விட்டார் கல்கட்டா சொன்னார் சொன்னவுடனே கல்கத்தாவிலேருந்து அவ்வளோ எதிர்ப்பு வந்தது அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் தெரியாமல் சொல்லிவிட்டேன் டையிங் சிட்டியா ஆ டையிங் சிட்டின்னு சொன்னார் மாத்தி சொல்லும் அங்க முன்னேற்றங்கள் வளரவிடாமல் தடுக்கப்படுகின்றன அப்படி எத்தியாவது சொல்லியிருந்தா கட்சியும் பிழைக்கும் இவரும் பிழைக்கலாம் பேச தெரியணும் மாத்தி போடணும் வார்த்தை மாத்தி போட்டா போய் ஒரு சொன்னாங்க ஒரு ராஜாட்ட ஒரு ஜோசியன்னு சொன்னான்னா உன் கண்ணு முன்னாலேயே உன் குடும்பத்தில் அத்தனை பேரும் செத்து போவான் இவனை கொண்டே உள்ள போடுறான் அப்புறம் இன்னொரு ஜோசியம் வந்து சொன்ன அதே விஷயத்த சொன்னான் முத்து மா எ இருக்கு வையை மகத்தி போட்டா இருக்கு என்ன இந்த உலகம் புறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா என்னமோ பண்றது பிறந்திருக்கிற மாதிரி இருக்கு ஆனா புறக்கலை அப்படி சொல்லு இப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சமாக ஒத்துக்கலாம் தோன்றவே இல்லை வரவே இல்லை நிர்மித்தோவோ சொல்லப்படுறது மந்திரத்துனால மந்திரசக்தினால டிவிலாம் வருது பாருங்க சூதம் வேலன் அப்படிலாம் சீரியல்லாம் இருக்கு இல்லையா நான் எப்போ பார்த்து இப்பெல்லாம் நடக்கிறதா தெரியல என்ன மைடியர் பூதம் இந்த மாதிரி எல்லாம் டிவியில நிறைய சீரியல் வருது பாருங்க அதெல்லாம் வந்து அந்த சீரியல்லாம் திடீர்னு இப்படி இப்படி ஜலத்தை எடுத்து இப்படி கையில் எடுத்து இப்படின்னு ஒன்னே ஒரு ஆள் வருவோம் எஜமான் என்ன பண்ணணும்னு நீ அவ வீட்ட போய் நெருப்போச்சு கொடுத்து சொல்லணும் இல்லாட்டி ஏதாவது அவனை அந்த குழந்தைய வந்து கடத்தின்னு போற கொலை பண்ண நீ அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து இந்த கோஹக்குள்ள வச்சு பத்து நாளைக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து அப்படின்னு ஒரு பூதத்துக்கிட்டான் நிர்மித்த கோ ஜீவா மந்திர சக்தியினால சில வேரெல்லாம் இருக்கும் மந்த்ரோஷதி வீரியங்கள் அதனால எல்லாம் பண்ணினா பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க பண்ணி பார்த்தா தானே தெரியும் நமக்கு சாப்பிடவும் தூங்கவும் சரியா இருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணினா தானே உண்ணா உறங்கணும் உறங்கினா உண்ணணும் மந்திரமாவது தந்திரமாவது அதுக்கடையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்தால் நம்ம சம்பாதிச்சு இந்த உலக விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கோம் இதனுடைய சக்தியெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை ஆக இந்த மந்திர சக்தியினால ஆட்களை உருவாக்குறது எல்லாம் வசிஷ்டர் வந்து இந்த காமதேனு கிட்டே இருந்து ஆயிரக்கணக்கான படை வீரர்களை உருவாக்கினார் சாப்பாடு போட்டார் அப்படின்னு புராணங்களில் படிக்கிறோம் அந்த ஜீவனம் என்னென்னா அதுவும் தோற்றம்தாங்க அது ஒரு விசேஷமான அதிசயமான சக்தி எப்படி இந்த டப்பாவில் எட்டு அடி ஆளை மூணு அடி ஆளாகிறானோ அது மாதிரி அது ஒரு மாயா இது மாயாங்கிறது ரொம்ப நேரம் இருக்காது இது இருக்கும் இந்த நிர்மித்த கோ ஜீவா எல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்கிறாங்க இல்லையா சாய்பாபா இப்படி வாயை திறந்தாருன்னா வாயிலிருந்து சிவலிங்கம் வந்துவிடும் அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேங்கிற ரொம்ப நாளா இருக்குங்க அது சத்தியம் தானே அப்படின்னா மாயாச்சாரத்தில் வர்றதெல்லாம் மந்திரத்துல மாங்காய் வர்றது தேங்காய் வர்றதுன்னா அது போயிடும் ஆனா இது அப்படியே இருக்கப்பா அவர் கொடுத்த செயின் நான் இன்னும் போட்டுருக்கேன் சொல்றவங்கெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் என்னதுன்னா அதுவும் தோற்றம் தோற்றத்துக்குள்ள தோற்றம் மாய தோற்றத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு விசேஷமான மாயா மாயாசக்தியின் பல்வேறு மகிமைகள் மாயா மாய பிரபஞ்சத்தின் பல்வேறு அதிசயங்கள் அதுதான் இங்கேயும் எல்லாம் பார்க்குறோமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர் இவர் திரு வந்து எப்போவோ செத்து போன பொண்ணோட எலும்பெல்லாம் வச்சிருக்காருங்கிறாங்க அந்த எலும்பை கொண்டு அந்த பெண் எலும்பை பெண்ணாக்கி அவன் ஏழு வருஷத்துக்கு முன்னால் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்போன முதல வாயை முதல வாயில பிடிச்சி செத்து போனவன் சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்பவும் அவனை வந்து பழைய இந்த பையனை கூப்பிட்டுட்டார் இந்த ஏழு வயசு ஏழு வருஷம் கடிஞ்ச பிறகு எப்படி இருப்பானோ அப்படி இருந்தான் அப்படிலாம் சொல்கிறாங்க அது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த சிவபெருமான் வந்து இந்த சிறு நாயனார் கதையில் எல்லாத்தையும் நறுக்கி சாப்பிட்ட பிறகு எல்லாம் சமைச்சத்துக்கு பிறகு கலைக்கறி எல்லாம் பண்ணினத்துக்கு பிறகு சீராடா அப்படின்னு கூப்பிட்டா வர்றான எப்படி நம்ம அந்த கதையை வந்து புராணம் சொல்ற சொல்ற போது ஆஹா ஆமா ஆவாம் அப்படி இப்படின்னு சந்தோஷப்படுறோம் நேர்ல பார்த்த மாதிரி நம்ம நினைச்சுருக்கோம் ஆனா எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல இப்பவும் இருக்கும் நமக்கு நேரில் பார்க்கற வரைக்கும் இதுல எல்லாம் விசுவாசம் வராது ஆனா அப்படி வந்தாலும் அது உண்மை இல்லைங்கிற அதனால தசா ஜீவா அமீசர் சத்தியத்தை சொல்ற இந்த சத்தியம் இல்லையோ வியாவகாரிக சத்திய திருஷ்டியில் பார் பிராத்திபாசிக சத்தியம் எப்படி பொய்யோ அதே மாதிரி பாரமார்த்திக சத்திய திருஷ்டியில் இந்த வியாபகாரிக சத்தியமும் பொ என்பதை இங்கே உபதேசம் பண்ணுகிறார் முடிக்கிறார் நிதியே தமம் சத்யம் எத்தி ஜாயதே जायते जीवहा, विद्यते ये सत्यं जायते एकनवे अद्वैत प्रकरण खड़े कार्यकें நாப்பத்திவது காரிக்கை மீண்டும் இங்கே நினைவூட்டப்படுகிறது நினைவுபடுத்தப்படுகிறது ஜீவகாத்தே ஜீவன் தோன்றவே இல்லை நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் நாம என்ன ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணோமோ பாபம் பண்ணோமோ நம்ம ஜீவாத்மான்னு சொல்லி இந்த ஜீவாத்மாவுக்கு நிறைய ஜென்மா நிறைய இன்னும் என்ன ஜென்மா வரப்போறதோ தெரியல என்னது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ இப்படியே பயந்துட்டே இருக்கும் நமக்கு ஏற்கனவே லௌகிக்க விவகாரத்தில் ஆயிரத்தி எட்டு பயம் இதுக்குள்ள வந்தா இங்கேயும் வந்து என்னென்னா நீ இன்னும் என்ன என்னைக்கு உருப்பட போறையோ தெரியல அப்படின்னு சொல்லி இங்கேயும் வேற பயமுறுத்தினா என்ன பண்றது பயமுறுத்த வேண்டி இருக்கு இல்லாட்டி அதை ஓடி போயிடுவாங்க திரும்பும் அதெல்லாம் புரியறதுக்காக வேண்டி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு உண்மையில என்ன நநிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்சசாதக சாதக நமு நமுஹு நவை இருக்கோ எல்லாம் படிச்சிருக்கோம் ஒரு காலத்தில் எல்லாம் இதுலயேதான் தோற்றமும் இல்லை நான் வந்து ரொம்ப நாள அலையாலே அழிஞ்சு விட்டேன் இப்பதான் ரெஸ்ட் எடுத்துக்கேன்னு அனாத்மாவுக்கு ஒரு நாளும் ரெஸ்ட் கிடையாது ஆத்மா ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் இது புரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் வந்து ரெஸ்டா எடுக்க முடியும் அனாத்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சாலும் எடுக்க முடியாது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இது தோன்றவே இல்லப்பா இங்க தான் சொல்றாரு நேரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் கஷ்டித்து ஜீவகா எந்த ஜீவனும் தோன்றவே கிடையாது இருக்கட்டும் அடுத்தது என்ன அதே சொல்ல வேண்டியதான் இப்படியே சொல்ல வேண்டியதான் தோற்றம் இல்லவே இல்லை அசியத்தை தோன்றவில்லை இவனுக்கு கர்ம பலனால உற்பத்தி ஆறுங்கிறது மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறதுங்கறதும் கிடையாது அப்பவாத திருஷ்டியில பேசுகிறோம் ஏத்தத்து உத்தமம் சத்தியம் எத்தனை கிஞ்சித்து ந ஜாயத்தை எந்த ஒன் கர்த்தா சங்கராச்சாரியர் கர்த்தா போக்தான் எடுத்துக்கிறார் ஜீவகான்னா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்ல சிருஷ்டியே கிடையாது இதுதான் உத்தமம் சத்தியம் என்னன்னு தெரியறது கர்ம காண்டது உபாசன காண்டத்துல சொன்னது அதெல்லாம் என்னதுன்னா உத்தமம் சத்தியம் இல்ல அது மத்தியமும் சத்தியம் மத்தியமும் சத்தியம் அந்த வார்த்தையில நம்ம போடுறது இல்லை நம்ம அது வந்து நமக்கு இருக்கிற அனுபவத்தை ஒத்துக்கொண்டு சாஸ்திரம் பேசுகிறது அப்புறம் அந்த அனுபவமே பொய்ங்கிறத சொல்றோம் பக்குவப்படுற வரைக்கும் முதல்ல சொன்னா போயிடுவோம் இதுதான் சொல்றாங்க இந்த வியாபாரத்தில் வியாபாரத்தில் உண்மையை நீங்க சொன்னா வியாபாரம் நடக்காது இல்லையா வியாபாரத்தில் உண்மையை சொல்லிட்டா வியாபாரம் நடக்குமோ அதனால என்ன பண்றது நீங்க அடக்க சொல்லி இந்த பாரு இந்த கண்ணாடிக்கு இதுக்கு செலவெல்லாம் அடக்க விலையெல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறுது அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் ஆறுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து விற்று இதெல்லாம் சாப்பிடணுமே அதனால எனக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் ஆறுது ஆகையினால இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா விலைன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க என்ன சொல்லுவான் உன்னோட இரநூத்தம்பது ரூபாய் கட் பண்ணிக்குவீங்க டிரான்ஸ்போர்ட்ஷனுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் எப்படி ஆகும் அப்படி அதுக்கு பதிலாக ஐநூறு ரூபாய் அப்படி சொல்லிட்டு என்ன ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு அங்க வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே நீங்க மூணாயிரத்தி ஐநூறுபாடு சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போனார் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த சப்தத்தையும் பெரும்பாலும் நம்ம சப்த பிரமாணம் தானே வேலை செய்யறது அதனால என்ன பண்றாங்க சரி வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் அங்க நாலாயிரம் ரூபாயும் மூணாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துட்டாங்க இன்னொருத்தான் வந்து சொல்லுவாங்க ஐநூறு அங்கே ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்தான் அப்படின்னு சந்தேகம் வந்துடும் எதுக்கு சொல்றேன் வியாபாரத்தில் எப்பவுமே உண்மையை சொன்ன அந்த உண்மையை கேட்கறதுக்கு உண்மையை கேட்கறவனுக்கு தகுதி வரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவனா இருந்தா ப்ராப்பரா சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சக்தி இல்லாதவங்கிட்ட போய் எப்படி சொல்றது இதை நீங்க ரொம்ப குறைச்சி சொன்னீங்கன்னு வச்சுங்க ஏதோ ஏமாத்திரம் போடுற நினச்சிக்கோ இப்போ அப்படி இல்ல இருக்கு நீங்க வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்னா நீங்க படிப்பு இருக்கோ இல்லையோ அழகா ட்ரெஸ் பண்ணணும் பேண்ட் போடு இந்த டையை கட்டு ஷூவை போடு அதெல்லாம் போடுச்சு நம்ம ஊருக்கு இதெல்லாம் அனாவசியம் அது வந்து ஏதோ பாவம் குளிர் தேசம் பிரிட்டிஷ்காரன் அவங்க வந்து பண்ணினான் அவனை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு நமக்கும் அதே பழக்கம் வந்துடுச்சு நம்ம பஞ்சகச்சம் கட்டி குடுமையாக வைப்போம் நம்ம ஊர் பழக்கம் சொல்லி பஞ்சகச்சம் கட்டி குழந்தைகளுக்கெல்லாம் குடுமையை வச்சு அதில் ஒரு பூவையும் சுத்தி அனுப்புவோம் பண்ண மாட்டேன் சும்மா கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு வேணால் அலங்காரம் பண்ணி வேடிக்கை பார்ப்போம் அவ்வளோதான் பண்ணும் மற்றபடி எல்லாம் வந்து அதெல்லாம் போட்டு அந்த டை போட்டு அதெல்லாம் அந்த ஷூ எல்லாம் போட்டு போகணும் குழந்தைகள்லாம் போய் நீங்கள் நிறைய ஃபீஸ் வாங்கணும் படிப்பு எப்படி இருக்கோ இல்லையோ எல்லாம் வாங்கிட்டா அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை விட இன்னொருத்தான் எங்கேயோ ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தன் உட்காந்துருப்பான் அருமையாக திருக்குறள் சொல்லிக் கொடுப்பான் என்ன எல்லாம் திருக்குறள் நீதி பாட்டு எல்லாம் அற்புதமாக இந்த பள்ளிக்கூடத்தில் கிடைக்காததுலாம் அங்கே கிடைக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒருவேளை எனக்கு சோறும் துணியும் கொடுங்கம்பர் பயிற்சியே கார் அப்படிமா அதுதான் உத்தமம் சத்தியம் அதுதான் நமக்கு அந்த தகுதி குவாலிபிகேஷன் இல்லை நமக்கு தகுந்த மாதிரி தானே ராஜாக்கள் வருவான் நம்ம வாங்கணும்னா நமக்கும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிற சக்தி வேணும் ஆகையினால என்ன பண்றது பெரும்பாலும் தெரியும் வாங்கிறவனுக்கும் இவன் பொய் சொல்றான்னு தெரியும் கொடுக்குறவனுக்கும் இவன் பொய் சொல்றான்னு தெரியும் பொய் சொல்லலைன்னா இவன் அவன் ஒத்துக்க மாட்டான் அவன் அவனும் பொய்ய நம்பி அவன் இன்னொருத்த பண்ணி ஆணுமே இப்படி பரம்பரா பொய் அப்ப உபனிஷத்து சாஸ்திரம் என்ன பண்றது இங்கே ஞாபக சொல்றேன் ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சு சாஸ்திரமும் என்ன சொல்றதுன்னா ஆமா இந்த உலகம் எல்லாம் உண்மை இதை விட இன்னும் உலகங்கள்லாம் இருக்கு கடவுள் இருக்கார் அங்க இருக்கு அது இருக்கு இது இருக்கு பொய் இல்லது அது ஒரு சத்தியம்தான் ஆனா அந்த சத்தியம் எல்லாம் என்னது வியாபகாரிக சத்தியம் ஆபேஷிக சத்தியம் நத்து ஆத்தியந்த சத்தியம் அது ரிலேட்டிவ் ரியாலிட்டிங்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி இதுதான் வந்து என்னது அப்சல்யூட் ரியாலிட்டி ஏதத்தது உத்தமம் சத்தியம் சிருஷ்டியே கிடையாது ஈஸ்வரனும் கிடையாது ஜீனு கடையை வாம்ைத்தவி திரிணைய மதி சூஜோஸ் ஜகச்சம் சின் கற்பிக்கப்பட்டிருக்கார் ஆகினால மையேவ சகலம் ஜாத்தம் ஆக ஏதுத்தமம் சத்தியம் நமக்கு பக்குவம் இல்லாதனால சாஸ்திரம் முதல்ல சொல்றதில்லை ஏற்கனவே நமக்கு பக்குவம் குறைவு எ உடனே எதுவுமே பிறக்கவில்லை எதுவுமே தோன்றவில்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியவே புரியாது அதனால் அப்படி சொல்லலை நீ ஜீவாத்மா பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கான் புண்ணியம்னு இருக்குது பாபம்னு இருக்குது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அப்புறம் வந்து பு புனர்ஜென்மா இருக்கு அதுக்கும் நியாயங்கள்லாம் இருக்குது அது சொன்ன உடனே பக்குவப்படுறேன் பக்குவப்பட்ட பிறகு கவுடபாதாச்சாரியார் உள்ள இன்னொரு வாத்தியார் இருக்கார் போனான் வெளியில ஒரு மணியடி துணியை தோச்சு பூ அப்படி இப்படின்னு இந்த வேலையை கொடுத்துருக்கணும் இவனுக்கு தனி கிச்சன் தனி சாப்பாடு இந்த ரெண்டு பேரும் பேசினானாலே வம்பு பெரிய விஷயம்லாம் உள்ள இருக்கு அதை விட்டு விட்டு இதே பார்த்து சொல்லுவா அதனால அதனால தான் இன்னும் பிரிக்கணும் பிரிக்கிறது எதுக்கு எல்லாம் ஒன்று புரிய வைக்கிறது பிரிச்சாதான் ஒன்று புரியும் பிரிக்கலன்னா பிரிஞ்சுட்டே போகும் பிரிப்பதே பிரிவில் இருந்து நீக்குவதற்காக இதெல்லாம் புரிஞ்சதுன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் பிரிவு உண்மையிலேயே பிரிப்பதற்காக அல்ல எல்லாவற்றையும் முறையாக செயல்படுத்துவதற்காக அது இல்லாட்டி எல்லாருக்கும் என்னத்துக்கு பிரித்து பிரித்து வைக்கிறாங்க எல்லாம் ஒன்று என்ன பேசுறது அத்வைதம் வெளியில பார்த்தா ஒரே துவைத்தமாக இருக்கு அப்படின்னா உனக்கு துவைத்தமும் புரியல அத்வைத்தமும் புரியல துவைத்தம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அத்வைத்தம்னா என்னன்னு தெரியுமாப்பா அப்போ இது கடைசியில் வந்து கௌடபாதாஜர் பின்னால் உட்கார்ந்துருக்கார் வெளியிலேயே வரமாட்டார் அந்த இந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் எல்லாம் சொல்லி மதர் சுப்பீரியரும்பாங்க அவங்கலாம் வரவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஈவன் சர்ச்சுக்கு ப்ரேயர் சர்ச்சுக்கு அந்த ப்ரேயர் ஹால் கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லை இந்த கொடைக்கானல்லாம் இருப்பாங்கம்பாங்க அந்த இதுல எல்லாம் இருப்பாங்க வெளியிலே வரமாட்டாங்க அவங்க ரொம்ப அபூர்வமாக வெளியில் வருவாங்களாம் வந்தாங்கன்னா ஒரே சாக்லேட்டாக இருக்கும் அப்போ தான் பண்ண முடியும் அவரை ஒரே சட்டா பயெல்லாம் சாக்லேட்டா இருக்கும் வரும்போது எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வெளியிலே வரமாட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு குரூப் இருக்கு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டா அவங்களுக்காக ப்ரேயர்லாம் பண்ணுவாங்கல்லாம் சொல்லுவாங்க இன்னும் இல்லாம கதையெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு வெளியிலேயே வரல விசாம உள்ள உட்கார்ந்து நக்சி ஜாயத்தை ஜீவஹா சம்பவோசன வித்தியதே ஏதத்தது உத்தமம் சத்தியம் இதுவே மேலான உண்மை அப்பனா என்ன கீழான உண்மைன்னு ஒன்று இருக்கு கர்ம காண்டம் உபாசனா காண்டம் பேதவாதங்களெல்லாம் கீழான சத்தியம் வேத சாஸ்திரங்கள்ல எங்கெல்லாம் துவைத்தவாதம் இருக்கோ எங்கெல்லாம் இருக்கோ பேதாபேதவாதம் எல்லாம் இருக்கும் அப்ப நம்ம அதை பிரிச்சுக்கணும் கேவல பேதவாதா மந்த சத்தியம் அதம சத்தியம் வேண்டாம் கேவல பேதவாதஹா மந்த சத்தியம் பேதாபேதவாதஹ மத்தியம சத்தியம் அத்தவாத பகவானும் பிரிச்சு சொல்லி இருக்கம் ராஜசானம் அத்வைத்த சாத்விக ஜானம் சத்வத்திலே தமசு பேத ஜானம் அப்படி போட்டு அப்படி ரொம்ப வருத்தமா இருக்கும் சுவத்திலேயே தமஸு பேத ஜஞானம் சத்துவத்திலேயே ரஜஸ்வத்திலேயே சத்துவம் அத்வைதான உத்தமம் சத்தியம் என்னதுன்னா எத்த ஒன்னும் தோன்றவே இல்லை காரணமாவது காரியமாவது ஆகினால கிடையாது சொல்லிவிட்டார் இனி அடுத்தது என்ன இனி இந்திய பத்தி பேச போறார் எல்லாத்தையும் அப்புறம் சம்மரி பண்ற போது எல்லா ஸ்லோகத்தை ஆர்டர் பண்றேன் அவர் வேதாந்த சாரத்தை எல்லாம் தொகுத்து சொல்லிட்டு வராச்சாரியார் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க சைதன்யத்தை பத்தி சொல்றாரு चित्तं निर्विषयं नित्यं असंगं तेन कीर्तितम चित्तस्पंदितमे वेदं ग्राह्य ग्राहकद्वयम् चित्तं निर्विषयं नित्यं असंगं तेन कीर्तितम நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஜாதிவாதத்துல கௌடபாதாச்சாரியருக்கு துவேஷம் ஒண்ணும் கிடையாது இந்த ஜாதிவாதம் ஜாதிவாதம் அஜாதிவாதம் பிரம்ம பரிணாமவாதம் பிரம்ம விவர்த்தவாதம் இப்படி புரிஞ்சுக்கணும் பிரம்மன் பரிணமிச்சு உலகமாக ஆயிருக்குங்கிறது சரி வராது பிரம்ம விவர்த்தம்ங்கிறத சொல்றார் அதையும் புரிஞ்ச பிறகு விவர்த்தமாவது ஒன்னாவது புரிய உபதேசம் பண்ற அதனால அதையும் மறுக்கள் அவர் என்ன சொன்னார் அதுல வந்து அல்போ பவிஷத்தின் சொல்லிருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு படிச்சிருக்கோம் நாப்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலாம் பார்த்திருக்கோம் நாப்பத்தி மூணாவது ஸ்லோகம் பாரு பயமா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாவது பாரு உபம்பாத் சார அேஷித அஜாசம் சதா இந்த அஜாத்தினாலே நடுங்கிறான் ரிலேஷன்ஷிப்பே போயிடுமா பயப்படுறான் அப்படின்னா அஜாத்தேசம் உபலம்பாத் ஜாதி தோஷா நேச்சியோஷோவிஷ் அந்த ஜாதி தோஷமெல்லாம் அவர்களுக்கு வராது அதனால என்னன்னா தோஷம் அப்படி அல்போபத்து கொஞ்சம் தான் இருக்கும் காலப்போக்கில் பக்குவப்பட்டு இந்த அஜாத்திவாதம் வந்துடுவான் இப்ப இங்க என்ன சொல்ற அதேதான் இங்கேயும் சொல்ல போற அது விஷயம் இல்லை அதையும் நீங்க கம்பேர் பண்ணுவோன்னு சொன்னேன் இந்த கௌடபாத கார்கை ஃபுல்லா புரியணும்னா அத்தனை காரிகம் மனப்பாடமா இருக்க வேண்டியிருக்கு படிக்க படிக்க என்ன எல்லாம் மனப்பாடமாவும் இருக்கணும் அத்தனைக்கு அர்த்தம் தெரியணும் அங்கங்கே லிங்க் பண்ணவும் தெரியணும் அப்போ தான் ஒரு பூர்ணமான ஒரு ஞானம் விஷயம் இந்த பூர்ணமான ஒரு விஷன் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் பொதுவாக அபிப்பிராயம் நமக்கு புரிஞ்சிடும் ஒன்றும் கஷ்டமில்லை இப்போ என்ன சொல்கிறார் இந்த கிராகிய கிராககவத்வயம் உடையன்னு அர்த்தம் பத்துன்னா இங்கே உடையன்னு ஏதாவது அறிபவன் அறியப்படுவது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது தெரிந்து கொள்பவன் தெரிந்து கொள்ளப்படுவது இந்த இருமை கிராக கவத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இருமைகளை உடைய இந்த இருமையானது இருமைகளை அறிபவன் அறியப்படுவது என்ற இருமைகளை உடைய இந்த இருமையானது துவயம்னா என்ன அர்த்தம் இருமை துவைத்தம் இதம் துவயம் கிரிய கிரகத்தை உடைய இந்த இருந்தித்த மாயினால இந்த சித்த ஸ்பந்தனத்தினால்தான் இப்படி ஏற்படுகிறது எல்லாம் சித்த ஸ்பந்தனம் சொல்றோம் நடராஜர் நடராஜர் நடஸ்ட சொல்லும்ட்டரா ஆடவும் இருக்கு அதனாலதான் சிதம்பரத்துல தாண்டவம் ஆடுறார் சிதம்பரத்தில் அது இங்கிலீஷ்லாம் அப்படின்லாம் எழுதுறாங்க போடுறாங்க அவனுக்கு புரியலுங்கிறதுக்கா நமக்கே புரியலங்கிறது வேற விஷயம் நமக்கு எந்த சொன்னா புரிய மாட்டேன் அதனால சிதம்பரம்னா என்ன சிதம்பர ரகசியார் அங்க ஏதோ ஒரு கருப்பா இருக்கு அவர் வேல ஜீபத்தை அங்க ஒரு நடராஜருக்கு இந்த பக்கம் மேற்கு பக்கம் அந்த சந்நிதியில போய் பார்த்தா அங்க வந்து கிடையாது ஒரே இந்த நெய் வழக்கு தான் அது ஒரு பெரிய பூஜர் மாதிரி நடராஜர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இருபத்தஞ்சு சாமி இருக்கு உள்ளுள்ள நடராஜர் தான் அங்கே வரிசையாக நிறைய விக்கிரங்கள்லாம் இருக்கு அதில் என்னென்ன நடராஜருக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பான் ஒரு பெரிய ஒரு பின்னாடி சகப்பு ஸ்க்ரீன் அதில் ஒரு வில்வ மாலையை தொங்க விட்டுருப்பான் ஒரு தங்கத்தில் ஒரு வில்வ தொங்க விட்டுருப்பான் தொங்க விட்ட உடனே ரகசிய தரிசனம் ரகசிய தரிசனம் பா ஒரு திரையை நீக்கிட்டு இப்படியே ஒரு தீபாரனை காட்டுவான் நீங்கள் இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே என்னென்னு தெரியாது அதுக்குள்ளே என்னென்னா கூட்டம் வேறே அதிகமாக இருக்குமா வெளியில் வானேன் நீ பார்த்தியான்னா பக்கத்துனால ஒரு புரோக் கேள்வி கேப்போமா நம்ம கேள்வி என்னது தெரியல அதெல்லாம் பக்கத்தில் ஒருத்தக்கம் கோயில் தீட்சுக்கே தெரியுமா தெரியல அங்கெல்லாம் அந்த காலத்தில எல்லாம் படிச்சுதான் சாப்பாடு அப்படிப்பட்ட நிலைமை வேதாத்தியனம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி நடராஜருக்கு பூஜை பண்ணணுமா அப்படி தான் நடந்திருக்கு எல்லா காலம்புற எழுந்து சந்தியாவந்திரம் பண்ணி அக்னிஹோத்ராதி கர்மாக்களை பண்ணி வேதாத்தியனமெல்லாம் பிரம்ம யங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நடராஜர்கிட்ட வருவான் இப்போ அப்படி இல்லை நேரம் குளித்த உடனே வர வேண்டி தான் சந்தியாவந்தனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குது நிலைமை அப்போ எதுக்குன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்கிறதுனால தான் நம்ம கேள்வி கேட்கறோம் என்னத்துக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் விஷயம் தெரிஞ்சவன் சொல்லுவான் அது வந்து ஆகாச தத்துவம்ப்பா ஆகாசம் வந்து ஆகாசத்தில் எல்லா பொருளும் இடம் கொடுக்கறது அந்த ஆகாசம் வந்து அறிவை குடிக்கிற ஒரு சின்னம் ஆகையினால இது வந்து ஜடாக்காசத்துக்கு தீபாராதனை பண்ற மூலம் சிதாகாசமரணம் பண்ணுறோம் அதுதான் அந்த சிதாகாசத்தை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு இந்த ஜடாகாச பூஜையானது ஒரு காரணமாக இருக்கு நம்ம ரகசியமா இருக்கிறத பண்ணணும் நம்ம எப்பவுமே வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம் அகத்தை நோக்கி அந்த சைதன்யத்தை நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் வச்சிருக்கு அப்படிலாம் சொல்லணும் அதுக்குதான் கோயில நிறைய தத்துவம் இருக்கு பின்னால வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பின்னால இந்த வந்து கமல தீபம்னு ஒன்று இருக்கும் தீபம்னு பேரு அதில் நிறைய தத்துவங்கள்லாம் இருக்குது இங்கே இப்போ போய் பார்க்கலாம் இந்த திருப்பரந்துறையிலேயே கலர்லாம் இருக்கும் பின்னால் நிறங்கள் எல்லாம் கூட இருக்கும் தீபமெல்லாம் அந்த ஒரு தீபம் வச்சால் நிறைய தீபம் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன அதெல்லாம் ஒரு காலத்தில் விளக்கே வைப்பான் இப்போ அதுலேயும் பல்பு போட்டான் அது சுற்றுறது பல்பை போட்டு அது சுற்றிக்கின்னு இருக்கு அதெல்லாம் தெரியல அதில் ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டோம் அதனுடைய தத்துவம் என்னென்னா ஒரு விளக்கை வச்சா அது நிறைய தெரியும் ஒரே இறைவன்தான் பல்வேறு வடிவங்களாக காட்சி அளிக்கிறார் ஒரே சைதன்யம் தான் எல்லா ஞானத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிற தத்துவத்துக்காக வேண்டிதான் அப்படி எல்லாம் கோயிலெல்லாம் வழிபாட்டு தத்துவங்கள் புஸ்தமே போடலாம் வழிபாட்டு தத்துவங்கள் வழிபடுறது தத்துவம் என்ன இங்க என்ன சொல்றாரு நடராஜரை பத்தி பேச ஆரம்பிச்சா போயிடுச்சு சித்தஸ்பந்தித்த மேவேதம் எல்லாம் சித்தஸ்பந்தனம் இதம் கிராஹ்ய கிரா கிராஹ்யம் ஆனா உண்மையில என்னது நிர்விஷயம் நிர்விஷயம் நித்தியம் அசங்கம் தேன கீர்த்தித்தம் தேன நிர்விஷயத் அசங்கம் கீர்த்திதம் தேனங்கிறது அப்புறம் பாபு சித்தம் என்னது நிர்விஷயம் விட்டார் இது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணணும் இதுவரைக்கும் என்ன நினைச்சுருக்கோம் சவிசயம் நினைச்சிருக்கோம் அகம் விஷயா அக அகம் விஷயம்னா இந்த இடத்துல சித்தம் வேற இந்த இடத்துல சித்தம்னா சைதன்யம் இதுக்கு முன்னால பார்த்த சித்தம் எல்லாம் அந்த ஆயினால இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா சித்தன திருக்வப்ன திரு சித்தம் சித்த திருஷ்யம் மூணெல்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல சித்தம்னா மனசுந்தான் அர்த்தம் ஆனா இங்க சித்தம்ங்கறதுக்கு சைத்தன்யம் தான் அர்த்தம் ஆனால ஒரு ஒரு இடத்துலயும் சித்த சப்தம் வந்ததுன்னா இது சைத்தன்யம் அர்த்தமா மனசுங்கிற அர்த்தமான புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப சைதன்யம் வந்து விஷயத்தோட கூடினதா விஷயமற்றதான்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நான் விஷயங்களோட கூடினவன் ய பிரபாவாத்யா ாலைய விஷயம் இருக்கா விஷயம் இல்லையா நிர்விஷயம் சித்தம் நிர்விஷய சித்தம் வந்து மாயையால ஸ்பந்தனம் ஆகிற போது நிர்ஷயம் அந்த நிர்விஷய்தான் என்னது காலாதினா இங்க நித்தியம் டைம் காலாதிசு பரிட்சேத ரஹிதம் நித்யம் அது மாத்திரம் இல்லை ரொம்ப முக்கியம் இது தேன நிர்ஷத் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் எந்த விஷயம் இல்லாததுனால அது எப்படி இருக்குன்னா அசங்கம் கீர்த்தித்தம் அசங்கம் சித்தம் அசங்க அசங்கம்னா என்ன அர்த்தம் என்ன சொல்றது எதனாலையும் பாதிக்கப்படாதது இந்த மீன் உதாரணம் சொல்றது மீன் சேர்த்துக்குள்ள இருந்தாலும் சேரு படியுமா அதுக்கு மீன் சேர்த்துக்குள்ள இருந்தாலும் சேர் உதாரணத்துக்கு சொன்னேன் சேர்த்துக்குள்ள இருந்தாலும் சேரு இந்த மீன் மேல படியவே படியாது அது மாதிரி இந்த ஆகாசமே அசங்கமா இருக்கிற போது ஸ்வயஞ்சோதி பிராமணத்தை கோட் பண்றாரு சங்கராச்சாரியர் அசங்கோ ஷயம் புருஷஹா அந்த மந்திரத்தை கோட் பண்ணி சொல்றாரு ஆதிசங்கரர் நாலு மூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு கோபநிஷத் நான்கு மூன்று பதினைந்து பிராமணம்ய கோபனிஷத் மந்திரம் அந்த மந்திரத்தை மேற்கோளாக காட்டுகிறார் ஆதிசங்கரர் அசங்கம்னா அஜாத்தே ஸ்ரசத்தாம் அசங்கம்னா என்ன எந்த சம்பந்தமும் கிடையாதப்பா உனக்கு வந்து அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது மனைவியும் கிடையாது குழந்தைகளும் கிடையாது அத்தின் பேரும் கிடையாது அக்காவும் கிடையாது மச்ச மாமாவும் கிடையாது மச்சானும் கிடையாது எல்லாம் லக்ஷனா சூன்யம் எல்லாம் இப்ப குரு சிஷியன்னு எடுத்துப்போமே சிஷியன் இருப்பதால்தான் குருங்கிறதுக்கு சத்தா ஏன் வச்சுங்க குருங்க இருக்கிறதுனால தான் சிஷ்யனுக்கும் சத்தா ரெண்டுமே மிச்சா பகவான் பக்தனுக்கு இதே கதை தான் பக்தன் இருப்பதால் பகவான் இருக்கிறானா பகவான் இருப்பதால் பக்தன் இருக்கிறானா இதை கேட்டா என்னாகும் எல்லாம் பேசவே முடியல பாருங்க பகவான் இருப்பதால் இருக்காரா பகவான் இருக்காரா குரு சிஷியன் இப்படியே பார்த்தா கிடைச்சு என்னதான் சொல்ல போறேன் சுவாமிஜின்னு வாய மூட வைக்க போறேன் எதுக்கு வாய மூடணும்னா மனசு மூடணும் மனசு மூடணும்னா என்ன புரிய அடங்க அதோன்று உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டுள்ளன பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்பது கருத்து மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஜாகிரதா நித்ரயோன் முக்தம் ஜாகிரதா அதிமயம் ஓங்காரைக்கசுவேம் யன்னியரோ குருராத்மேதி மூத்திபேதவிஜ திணாமூர்த்த அய்யனேயனே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட வெளிவந்த குருவே போற்றி உயிநம் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன்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 காவேரி மாதாரி சரஸ்வதி மாதா கீ சனாத்தரி ஓ